வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது சர்லா விருதை பெற்றவர் சத்ருகனா பந்தாவ் இரண்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்று பனிச்சிறுத்தையின் தற்போதைய பாதுகாப்பு நிலை மறையத்தகு நிலை ஆகும் 4. நாட்டில் முதலாவது போக்குவரத்து துறை பல்கலைக்கழகம் வதோதராவில் அமைந்துள்ளது ஐந்து பிரம்மபுத்ரா நதியின் மீது மிக நீளமான சாலை மற்றும் ரயில் கலப்பு பாலமான போகிபீல் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. ரஷ்ய கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா ஒன்று கார் பந்தயத்தில் சாம்பியன் பற்றம் வென்றவர் யார் 2. இந்தியாவில் உள்ள ரயில்வே பாரம்பரிய இடங்களை ரயில்வே அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் அதாவது தி ரயில்வேஸ் லைஃப் லைன் ஆஃப் எ நேஷன் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று தற்போது பிரஸ் ட்ரஸ்ட் இந்தியாவில் பிடிஐ தலைவராக நியமனம் செய்ய யார் 4. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு எந்த துறையின் புதிய கண்டுபிடிப்புக்காக மூன்று பேருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதாரவியலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்